ீிாமூர் சுந்திரம்ைப்பயன முக்கம் பாஷியம் மேஷி கம்ச்சா நித்தியம் ஹியதூத்தீராமிருஷ்ணாவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அமத்குூன் சனோஸ்மி மாதேவ் சாாா் மேவிரவிணம் மேவெக நமோ ப்மாவிதையோ வம்ச ரிஷிபியோ மஹோ நமோ குரு प्रत्यगर्थो ओम ओम ோப்பளவரனோமஸ்மி சகன்கு சீரியவாஹை தேஜஸ்வினாவிஷாவை ஓ கடோபாண்டாவது வல்லி ஏழாவது மந்தோல்த்தோபிவோய விஷரியோ लब्धा ஆச்சரியோனு நேவேமனியோத்தரீயன் ஹியர்கணுமா யமதர்மராஜா நச்சிகேதனுடைய மூன்றாவது வர பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் முதலில் இந்த மூன்றாவது வரத்தை கொடுப்பதற்கு தயங்கினார் தகுதி இல்லாதவனுக்கு கொடுத்து விடக்கூடாது என்று தயங்கினார் தனக்கு தெரியாததனால் தயங்கவில்லை தனக்கு தெரிந்திருந்தாலும் தகுதியோடு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தயங்கினார் அவனுக்கு தகுதி நச்சிகேதஸுக்கு தகுதி இருக்கிறது என்று தெரிந்து கொண்ட பிறகு அவனுடைய தகுதியையும் அவன் விரும்பி இருக்கிற புகழ்ந்து பேசுகிறார் அவன் மோக் பெறுவதற்கான தகுதியை நன்கு அடைந்திருக்கிறான் மோக்த்திற்குரிய ஞானத்தை பெறுவதற்குரிய தகுதியை அடைந்திருக்கிறான் நம்ம வரிசையாக பார்த்துட்டோம் மோக்ஷரூபம் மோக்ஷா மோக்ஷஸ்வரூபம் புரிஞ்சாதான் மோட்ச இச்சையே புரியும் மோக்ஷஸ்வரூபம் தெரியாமல் மோக் இச்சை வராது மோக்ஷம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியலைன்னா மோக்ஷத்தில் யாருக்கும் ஆசை வரவே வராது ஆக ஜென்ம மரண பிரவாகத்திலேருந்து விடுபடணும் அப்படிங்கிறது மோட்சம்னு சொல்லியிருக்கோம் அப்புறம் நான் பூர்ணமானவன் புரிஞ்சிக்கிறது தான் மோக்ஷம் ஆகம் நான் நித்திய மோட்ச ஸ்வரூபத்துலதான் இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் மோக்ஷம் இது ரெண்டாவதா சொல்றோம் பெரும்பாலும் எல்லாரும் என்ன சொல்வார்கள் ஜென்ம மரண பிரபாகம் வேண்டாம் இந்த ஜென்ம பிறப்பு இறப்பு சுழல் இந்த சம்சாராத் முக்திஹி புனரப்பி ஜனனம் அதுதான் மறக்காம ஞாயம் வச்சுக்கணும் மோக்ஷஸ்வரூபம் புரியணும்னு சொன்னா புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இதுக்கு பேர் பந்தா சம்சாரா இஹ சம்சாரே ஆஹ் பந்தகான்னு சொல்லலாம்னு சொல்லலாம் பொதுவாக சம்சாராங்கிற பதந்தான் பிரசித்தம் அடுத்தது பந்தகாங்கிற இந்த ஜீவன் பந்தப்பட்டிருக்கிறான் பத்தா ஜீவஹா ஷரீரே பத்தா குடும்பே பத்தகா அந்த பத்தகா தன்னுடைய எண்ணங்களுக்கு இவன் அடிமையாகிவிட்டான் உள்ளத்திற்கு அடிமை உடலுக்கு அடிமை உறவுகளுக்கு அடிமை கட்டு இருக்கிறான் அடிமைனா கட்டு இருக்கிறான் எண்ணங்களோடு கட்டு இருக்கிறான் உடலோடு கட்டுண்டிருக்கிறான் உலகோடு உறவுகளோடு பொருளோடு கட்டுண்டு இருக்கிறான் தனித்தன்மையில் கட்டுண்டு கிடக்கிறான் ஈகோவில் கட்டுண்டு கிடக்கிறான் எனவே இந்த கட்டுண்டு கிடக்கிற இந்த கட்டு தமிழில் இன்னொரு சொல் தலை தலை கட்டு அப்படிங்கிறதான் சமஸ்கிருதத்தில் பந்தகா அப்படின்னு பேர் இங்கிலீஷில் சொன்னா பாண்டேஜ் பாண்டேஜ் இல்லை அதுவும் போட்டு கட்டுறது தானே பாண்டேஜ்ங்கிறது என்னது கட்டுறதுதான் இதை மறந்துட்டோம்னா போச்சு கிளாஸ் எல்லாம் அவுட்டு எனக்கு இந்த மோட்சம் புரியல ஆத்மா புரியல என்ன கிளாஸ் அவுட் ஒன்லி புண்ணியம் கிடைக்கும் ஸ்வரூபம் சம்சாரஸ்வரூபம் புரிஞ்சாத்தான் மோக்ஷஸ்வரூபம் புரியும் பாருங்கள் எவ்வளவு பேருக்கு பாருங்கள் சம்சாரஸ்வரூபம் என்ன பந்தஸ்வரூபம் என்ன அப்படின்னு புரிஞ்சாத்தான் சம்சார நிவத்தியில இச்சை வரும் சம்சார நிவத்தி இச்சைக்குத்தான் இன்னொரு பேரு மோட்ச இச்சா எனக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் வேண்டாம் பா அப்படிங்கிறத மோக்ஷம் எப்படியோ இந்த கட்டோபனிஷத்து மந்திரம் முடிஞ்சால் சரி அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களும் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோ அப்போ என்னென்னா அந்தந்த நேரத்துக்கு அன்னன்னைக்கு அப்பப்ப பிராப்ளத்துலேருந்து விடுதலை இல்லையா நமக்கு ஒரு ஒரு பிரச்சனையும் வரும்போது அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுதலை அடையணும்னு நினைக்கிறோம் அதுதான் அது என்னது அப்பப்ப முக்தி அப்பப்ப பந்தம் இது நித்திய முக்தி நித்திய பந்த ஒன்னாலும் வேண்டாம்ப்பா நம்ம ஏதாவது ஒன்று விட்டு ஒன்று பற்றி பாசக்கடற்குள்ளே விழுகிறோம் ஒன்று விட்டு ஒன்று பற்றி பாசக்கடற்குள் குழந்தையாக இருக்கிற போது சில ப்ராப்ளம் அப்புறம் குழந்தை பருவத்திலேருந்து மாறி வயசு கொஞ்சம் நடு வயசு வாலிப பருவத்துக்கு வந்தால் அந்த குழந்தையில இருக்கிற போது இருந்த ப்ராப்ளம் போயிடுது ஆனால் என்ன ஆகிடுதுன்னா வாலிப பருவத்துக்குள்ள ப்ராப்ளம் ஸ்டார்டு அப்புறம் கேட்கணுமா அப்புறம் ஒரு ஒரு பருவத்திலையும் குழந்தையா இருக்கிற போதும் கஷ்டப்படுறான் வாலிபனாக இருக்கிற போதும் கஷ்டப்படுறான் நடுவயசு வந்த போதும் கஷ்டப்படுறான் அப்புறம் கடைசியில் வயசான பிறகு கேட்கணுமா நல்லாவே கஷ்டப்படுறான் சாகனங்கிற போது இன்னும் கஷ்டம் அதிகமாக இருக்கு செத்து போனா என்ன ஆகும் அது சாஸ்திரம் தெரிஞ்சால் தான் செத்து போனால் உனக்கு அடுத்த பிறவி என்னன்னு தெரிஞ்சு கொடுத்துன்னு வச்சு இப்பவே பயமுருமா வராதா இப்போ எல்லாமே இந்த அதிகாரிகளெல்லாம் பெரும்பாலும் அந்தந்த கட்சிக்கு சேர்ந்த அதிகாரிகளை தான் வச்சிருப்பான் அது உண்மைதானே பெரும்பாலும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் என்னென்னா அந்தந்த பார்ட்டிக்கு அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும் எப்பவுமே இல்லையா அதிகாரிகள் இருக்கும் ஒரு பார்ட்டி தோற்று போய் இன்னொரு பார்ட்டி வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க இந்த அதிகாரிகளெலாம் பயம் வந்துடும் அவங்க போட்டுருவானே இங்கே போட்டுருவானே பயம் வருமா வராதா அவனுக்கு சந்தோஷம் யாருக்கு இன்னொரு பார்ட்டிக்கு அனுகூலமாக இருந்த அதிகாரிகளுக்கு சந்தோஷம் வரும் நடுவில் பார்த்துட்டு இருக்கும் இதெல்லாம் என் எனக்கு இப்போ தோணின எக்ஸாம்பிள் இது சொல்லிவிட்டேன் மாதிரி இப்போ இங்கிருந்து உங்களுக்கே தோன்ற வச்சுக்கோங்க சுவாமிஜி ஆசிரமத்தில் கம்ஃபர்டபுளாக இருந்தோம் பாம்பேக்கு போகணுமேனு இருக்கு சொல்லுவோம் தெரியாது என்னைக்கு பாம்பேக்கு போக இருக்குன்னு சொன்னால் அது ஒரு வகையான அர்த்த இல்ல எா கேம்ப் முடியும்னு இருக்கு ஆத்துக்கு போய் சேருவோம்னு இருக்கு அப்படின்னு நினைக்கலாம் இல்லைண்ணா முடியறதேன்னு இருக்கு அதே மும்பை நக்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தி அங்க போகணுமே அப்போ என்னன்னா நமக்கு வந்து நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து சாஸ்திரம் அழகாக சொல்லியிருக்கு எது சுகம் எது துக்கம்ங்கிறதுக்கு லக்ஷணம் அழகாக சொல்வது எத் இஷ்டம் தத் சுகம் எது அனிஷ்டம் தத் துக்கம் எது பிடிக்குமோ அது சுகம் எது பிடிக்காதோ அது துக்கம் அது எதா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி பிடிக்கிறது சுகம் பிடிக்காது துக்கம் சுகம் பிடிக்கும்னு சொல்வது ஒரு லட்சணம் துக்கம் பிடிக்காதுன்னு சொல்றது வேற லக்ஷணம் பிடிக்கிறது எதுவோ அதுதான் சுகம் எது பிடிக்கலையோ அது துக்கம் எத் இஷ்டம் தத் சுகம் எது அனிஷ்டம் தத் துக்கம் சம்ஸ்கிருத கிளாஸ் கீதா கிளாஸ் அதுலேயும் இருக்கே எனக்கு இந்த கிளாஸ் பிடிக்கும் அந்த கிளாஸ் பிடிக்காது இந்த ஃபுட்டு பிடிக்கும் ஒரே ராகத்வேஷ மயம் தானே நமக்கு எதுக்கு எதெல்லாம் சொல்கிறோம்னு தெசார ஸ்வரூபம் புரியணும் பேசிட்டே இருக்கலாம் போட்டு முடிக்க முடியாது சம்சாரஸ்வரூபம் அதைத்தான் நான் அதிகமாக எம்ஃபசைஸ் பண்ணுறேன் மோக்ஷஸ்வரூபம் ஆ சம்சாரத்தையும் மோக்த்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தாதான் நமக்கு சம்சாரம் வேணுமா மோக்ஷம் வேணுமா சம்சாரம்னா ஒய்ஃபுன்னு அர்த்தம் இல்லை ஏன் வச்சுக்கோங்க ஆஹ் சம்சாரமா மோக்ஷமா சம்சாராத் மோக்ஷா சம்சாரத்திலிருந்து விடுதலை பந்தத்திலிருந்து விடுதலை கட்டிலிருந்து விடுவேறு தமிழ்ல வீடுன்னு அர்த்தம் மோட்சத்துக்கு வீடுன்னா என்னன்னா அதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க விடு என்பது நீண்டு வீடு என்பது ஆயிற்று போட்டுருக்காங்க விடு என்பது நீண்டு வீடு என்பது ஆயிற்று இப்ப வீடு பெற நெல் அவ யார் வீடு பெறத்துக்கு நெல்லுன்னா என்ன அர்த்தம் ஒழுங்காக க்ளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணு வீடு பெற நெல் நில்னா நிலைச்சு நில் மோக்ஷத்தில் நிலைச்சு நில் மோக்ஷம் வேணும்னு ஆசைப்படு அதுதான் அறஞ்செய்ய விரும்பு வீடு பெற நெல் ரெண்டு போரும் நமக்கு அரஞ்செய்ய விரும்பு கர்மகாண்டம் வீடு பெற நெல் ஞான காண்டம் வீடுன்னா என்ன அர்த்தம் வீடுன்னா நம்ம வீடு வீடு நமக்குண்டு திரு ஆலங்காடுன்னார் வீடு வீடுனா என்ன வீட்டில் நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் இருக்கணும் வீட்டில் போனால் நம்ம வந்து இங்கெல்லாம் க்ளாஸில் உட்காந்தா டிசிப்ளினாக உட்காரணும் எல்லாம் இருக்குது நம்ம ரூமில் இருந்தோமுன்னா நம்ம எப்படி இருக்கலாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் நான் வந்தால் இங்கே வஸ்திரமெலாம் போட ரூமில் போனால் இடுப்பில் கட்டி போயினா இருக்கும் எங்கள் காரியங்கள்லாம் பண்ணுறப்போ பண்ணுவோமா இருக்கும் இப்போ நம்ம இருக்கிற இடத்துல நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கும் அங்கே என்ன அங்கெல்லாம் என்னதுன்னா இந்த என்னது ஃபார்மாலிட்டிஸ்லாம் கிடையாது நோ ஃபார்மாலிட்டிஸ் அங்கே வீட்டில் நம்ம நிம்மதியாக நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வீடு நம்ம இடம் இங்கேன்னா இது ஆசிரமம் ஆசிரமத்தினுடைய டிசிப்ளினை ஃபாலோ பண்ணியானோம் நம்ம வீடு நம்ம எத்தனை மணி வேணாலும் தூங்கலாம் எப்போ வேணாலும் சாப்பிடலாம் சாப்பிடாமையும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இருக்கக்கூடாது அது வேறு விஷயம் இருந்தாலும் வீடு வீடாக இருக்கும் அப்புறம் அப்புறம் வந்து நம்ம வீட்டில் நம்ம வந்து வேணும்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ரெஸ்ட் பண்ணிக்கலாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லாம் இருக்க முடியும் அது மாதிரி எங்கே நாம் எப்போ நிம்மதியாக இருக்கோமோ அதுதான் வீடு எங்க போனாலும் வீடுங்கிறது வந்து ஒரு கட்டடம் இல்லை ஒரு இடம் இல்லை வீடுங்கிறது ஆத்மாவோடய ஸ்வரூபம் ஈஸ்வரந்தான் நமக்கு வீடு நிம்மதியை கொடுக்கும் இடம்னு அர்த்தம் முழுமையான நிம்மதியை கொடுக்கும் இடம் வீடு அதனால ஹவுஸ் வேற ஹோம் வேறேங்கிறாங்க பாருங்க ஹவுஸ்னா சும்மா ரெஸ்ட் இருக்கிற இடம் ஹோம்னா அங்கே அன்பு இருக்கும் கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாம் அன்பாக வாழ்கிற இடத்துக்கு ஹோம்ங்கிறாங்க எனக்கு தெரியல ஹவுஸுங்கிறத விட ஹோம்ங்கிறது பெட்டர் வேர்டுங்கிறாங்க அதனால நர்சிங் ஹவுஸ்னா போடுறாங்க நர்சிங் ஹோம் யாரோ சொல்லி கேட்டேன் அது எவ்ளோ பிராமான்னு எனக்கு தெரியாது அந்த வீடுங்கிறது அப்படி ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் விடு அதாவது இந்த பற்றை விடு அதுதான் வீடு அற்றது பற்றனில் உற்றது வீடு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு எதுக்கு நான் திரும்ப திரும்ப இதையே எம்பசைஸ் பண்றேன்னு சொன்னா ஏன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல் ஆகினால அது திரும்ப ஒருவேளை சரியா புரிஞ்சுதோ புரியலையோ நேற்றுக்கு இப்போ தூங்கின பிறகு நேற்றுக்கு சொன்னதெல்லாம் மறந்து போயிடுச்சினா என்ன பண்ணுறது திரும்பவும் ஏபிஎஸ்சிடியிலருந்து ஆரம்பிக்கணும் அப்படி ஆகிடக்கூடாது நீங்களாம் அப்படி இல்லை நீங்களாம் பரமோத்தமமான சிஷ்யாக்கள் இருந்தாலும் இருந்தாலும் நமக்கு வந்து எவ்வளோ தூரம் ரீச் தெரியலையே எவ்வளோ தூரம் கம்யூனிகேட் ஆச்சோ தெரியலையே அப்படிங்கன்னா உங்கள்ட்ட நான் எதாவது தனியாக கொஸ்டின் கேட்டால் பரவாயில்ல அதனால தான் நீங்களும் தப்பிச்சுன்ட்ருக்கு வந்து கேட்டுட்டேன்னு வச்சுக்கங்களேன் எழுந்திரிங்கோ எழுந்திரிங்கோ நேற்றுக்கு நான் வந்து மோக்ஷஸ்வரூபத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொல்லுங்கோ அப்படின்னா இதை நீங்கள் நேற்றுக்கே சொல்லியிருந்தேனா நாங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வந்திருப்போம் ரெண்டு மூணு பேர்ட்ட கேட்டுண்டாவது வந்திருப்போம் திடீர்னு இங்கே வந்த உடனே நேற்றுக்கு நான் சொன்னதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொன்னேன்னா சுவாமிஜி கேட்டுண்டு தான் இருப்போமே தவிர நாங்கள் திரும்ப கம்ம்யூனிகேட் பண்ணணும்னு நீங்கள் ஆரம்பத்துலேயே சொல்லிவிடணும் அப்படின்னா நாங்கள் கேம்புக்கு வர்றதை பற்றியே யோசிச்சுருப்போம் நல்லா டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுக்கணும் புரிஞ்சிருக்கணும் இதுதான் சொல்லிட்டோமே எதுக்கு திரும்ப திரும்ப அரைச்சமாவையே அரைக்கணும் ரெண்டு நியாயம் இருக்குது அரைச்சமாவே அரைக்கிறதுன்னு ஒரு நியாயம் தங்கத்தை புடம்போட போட மெருகு ஏறும் அது வந்து ஸ்வர்ண தக்த நியாயம் ஆகையினால ஸ்வர்ணத்தை வந்து தங்கத்தை வந்து நெருப்பில் போட போட போட என்ன ஆகும்னா அது வந்து சுடச்சுட பொன்போல் ஒளிரும் சுடச்சுட துன்பம் நோக்கிருப்பவர்க்குன்னார் திருவள்ளுவர் சுடச்சுட துன்பம் நோக்கிருப்பவர்க்கு தவத்தை பண்ணுறதை பற்றி சொல்கிறார் விரும்பி தன்னை கஷ்டப்படுத்திக்கிறவனுக்கு தங்கம் மாதிரி ஆயிடுவாங்கிறார் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி தபஸ் பண்ணுறவன் தன்னை விரும்பி பண்ணுறான் அப்போ அவன் தங்கமாக ஆயிடுவாங்க தங்கம் போன்று அறிவிலும் செயலிலும் எல்லாவற்றிலும் அவன் பிரகாஷிப்பான் என்பது கருத்து அதுதான் பௌன புண்ணியன இந்த மோக்ஷரூபத்தை பற்றி சொல்கிறோம் அப்புறம் அந்த மோட்சத்துக்கு சாதனம் பார்த்தோம் ஒருத்தர் சொல்கிறார் நீங்கள் வந்து மைண்டை கொயட் பண்ணுங்கோ நாலெட்ஜ் வில் ப்ரொடியூஸ் மனசை அப்படியே அமைதிக்கு கொண்டு போயிடும் அதுதான் படாது பாடுபடுறோம் அமைதிக்கு அப்புறம் நாலெட்ஜு தானாக வரும் என்ன நாலெட்ஜு ஃபிசிக்ஸாக கெமிஸ்ட்ரியா எனி நாலெட்ஜ் நீங்கள் வந்து அதை அந்த வேவ்ல அப்படியே அந்த அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க டியூன் பண்ணுங்க நாலெட்ஜ் வில் டேக் பிளேஸ் அப்படிங்குறோம் ஏன்பா எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுக்குறேங்கிறானே அதெல்லாம் வேணும் பிசிக்ஸ் டீச்சர்கிட்ட போய் படிக்கலாமே இதுக்கு என்னத்துக்கு இதை போய் கஷ்டப்படுவானே அப்படின்னா அதில் எல்லாம் ப்ளஸ் மைனஸ் இருக்கும் இது வந்து நான் த்ரூவாக உங்களுக்கு வரும் அப்போ நான் இன்னொருத்தன்ட்ட சொல்லுமே அவனுக்கு நம்ப மாட்டேன்னு அப்போ அவன் த்ரூவாக எடுத்துக்க வேண்டிதான் ஆகாசத்துலேருந்து எந்த நாலெட்ஜும் அததுக்குள்ள மீன்ஸில் தான் வரும் அதற்குள்ள மீன்ஸ்னால் என்ன சோர்ஸ் அது அதுக்குள்ளே இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக தான் கிடைக்கும் நிறைய பேருக்கு இந்த சாஸ்திரத்தில் ஸ்ரத்த இல்லாததுனால அவங்க வேறு ஏதாவது வழியை தேடுறாங்க ஆகினால ஞான இச்சா பார்த்துட்டோம் மோக்ஷா ஞான இச்சா ஞானத்தினால தான் மோக்ஷம் அழுத்தி சொல்கிறோம் ஞானத்தினால தான் மோக்ஷம் அப்படிங்கிறது கன்விக்ஷன் வரணும் அப்புறம் சாஸ்திரந்தான் ஞானத்தை கொடுக்கும் வேதாந்த சாஸ்திரம்தான் ஞானத்தை கொடுக்கும் ஆனால் வேதாந்த சாஸ்திரத்தை நாமளா படித்தா ஒன்றும் புரியாது ஒரு ஒரு இடத்துலையும் மீனிங்லாம் மாறும் அது மாத்திரமில்லை நாமளா படித்தா அதிர்ஷ்ட சக்தி வேலை செய்யாது குருமுகமாக சகனாபவத்துலாம் சொல்லிவிட்டு ஸ்ரத்தா பக்தியோடு படித்தா அந்த அதிர்ஷ்ட சக்தி உபகாரம் பண்ணும் நம்ம என்ன ஒரு ஸ்லோகம் இருக்கே குரு ஸ்தோத்திரத்தில் வருது ோய சென் ஜன்தலா விபூஷிதான் விராஜி பார்த்து சூரியோய திரீரவே நம எதுரம் சர்வச்ருதி சிரோரத்னம்னா எல்லா வேதங்களுடைய சிரஸ்ன உபனிஷத்து அந்த உபனிஷத்தினுடைய ரத்னம் ரத்னம் என்னதுன்னு தத்துவம் அகம் பிரம்மா அஸ்மி சர்வஸ்ருதி சிரோரத்ன அதனால விசேஷேண ராஜித பதாம்புஜா அவருடைய திருவடி தாமரை அந்த ஞானத்தினால அது குருவுக்கு லட்சணம் அது சர்வச்ருதி சிரோரத்ன விராஜித பதாம்புஜாய நமஹா சதுர்த்தி பக்திய போட்டா பதாம்புஜா வேதாந்தாம்புஜ சூரியோயா வேதாந்தங்கிற தாமரையான் அந்த தாமரைய தாமரை எப்படி இருக்கும் ராத்திரியெல்லாம் குவிஞ்சிருக்கும் மொட்டா இருக்கும் காலையில் சூரியன் வந்ததுன்னா விரியும் சூரியனுடைய சந்நிதியில்தான் தாமரை மொக்கு விரியும் சூரியன் இல்லைன்னா தாமரை மொக்கு சுருங்கிடும் அது மாதிரி குருவுடைய சந்நிதியில தான் வேதாந்தம் மொக்கு விரியும் வேதாந்தம் இஸ்இக்குவல் டு தாமரை சூரியன் இஸ்இக்குவல் டு குருவல் டுனா புரியுறது இல்லையா உதாரணத்தை சொல்றோம் அதுவே இதுன்னு அர்த்தம் இல்லை சூரியன்கிறது யாரு குருநாசர் தாமரைங்கிறது என்னது வேதாந்தம் ஆக குருங்கிற சூரியன் வேதாந்தம்ங்கிற தாமரைய மலரச் செய்கிறார் ஆக இல்லாட்டி நான் தாமரையை ரசிக்கணும்னா நாங்கள் மொக்கையும் ரசிப்போம்லன்னு சொல்லக்கூடாது எக்ஸாம்பிளில் எது முக்கியம்னு பார்க்கணும் அதனால் தாமரையனுடைய தாமரை விரிஞ்சால் தான் அழகு அந்த தாமரை விரிகிறது எதுனாலன்னா உபரி ஓ இவ்வளவு டீப்பாக இருக்கா இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் இத்தனை நாளாக நானே படித்து படித்து பார்த்தேன் ஒன்றுமே புரியலையேன்னா சகனாபத்துக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குதுன்னு இன்றைக்கி தான் தெரிஞ்சுதுன்னா எனக்கும் எங்கள் குருன்னு சொல்லி தான் தெரிஞ்சுது எங்கள் குருவுக்கு யார் சொல்லிக் கொடுத்து தெரிஞ்சுது அவரோட குரு சொல்லி கொடுத்து தெரிஞ்சுது அவரோட குருவுக்கு யார் சொல்லிக் கொடுத்து தெரிஞ்சது சொல்லிகிட்டே இருக்கட்டுமா கடைசியில் ஆதி குரு பகவான் தட்சிணாமூர்த்தின்றது இப்படியே இந்த ஒரு அழகான பாட்டு இங்கே தக்ஷாமூர்த்தி பாடுறோம் அருமறை ஆரங்கமெல்லாம் அறிந்தாலும் அனுபவத்தின் மிக்கோரான குரு இருந்து பயிற்றிலரேல் குணமில்லை என்று உணர்த்திடவே குறவனாகி பெருமுனிவர் நால்வருக்கும் பேசாமல் இருந்து உணர்த்தி பிறமை தீர்த்த தருநிழலில் இருந்து அருளும் தட்சிணாமூர்த்தி பதம் தலைமேற் கொள்வாம் வடிவேல் செட்டியார்னு பெரியவர் எழுதினது அவர் பாட்டு அருமறை யார் அங்கமெல்லாம் அறிந்தாலும் அனுபவத்தின் மிக்கோரான குரு இருந்து பயிற்றுலரேல் குணமில்லை என்று உணர்த்திடவே குறவனாகி குறவன்னா ராவை ஜாக்கிரதையாக போடணும் குறவனாகினா குருவாகி மரத்துக்கு போடுற எல்லாமே ஒன்றுன்னு சொல்லிடாதுங்க மரம்னாலே ரெண்டு அர்த்தம் இருக்கு இந்த ராவா இந்த ராவ சரியா உச்சரிக்கிறவங்க மலையாளி தான் தமிழ்காரன் இல்லை ரா அறிவு அப்படின்னு சொல்றது கேரளாக்காரங்க தான் தமிழ்காரங்க சரியா எல்லாமே ஒரே அத்வைதம் தான் ரா எல்லாம் ஒன்னா மரம் மரம் அறம் அறம் ரெண்டு இருக்கு இல்லையா அறம்னா ரம்பம்னு அர்த்தம் இருக்குது அறம்னா புண்ணியம்னு அர்த்தம் இருக்குது இந்த ரா கச்சட்ட தப்ப ரா இறல வாழல இந்த வித்தியாசம் கொஞ்சம் நுனி நாக்கோட சொல்லணும் ரின்னா நாக்கு நல்ல சுருளணும் போட்டும் நான் இந்த பாடெல்லாம் நடத்துறதுக்காக வரல இங்கே அருமறை ஆறன் குறவன் ஆகி குரவனில் போனேன் எப்படி ஆக குரவனாகி குரவன்னா குருன்னு அர்த்தம் சந்தான குறவர்கள் சமய குரவர்கள் இந்த சைவத்தில் ரெண்டு பிரிவு இருக்குது அதாவது ரிலீஜியஸுக்கு குருக்கள் வேறு ஃபிலாசபிக்கு குருக்கள் வேறு சமய குருக்கள் வேறு தத்துவ குருக்கள் வேறு தர்மசாஸ்திரத்தை டீச் பண்ணுற டீச்சர்ஸ் வேறு ஃபிலாசபியை டீச் பண்ணுற டீச்சர்ஸ் வேறு அப்படி ரெண்டாக பிரிச்சுன்னுட்டாங்க சரியை கிரியை இதை மாத்திரம் உபதேசம் பண்ணுற குருக்கள் யாரு சமயக்குறவர்கள் யோகத்தையும் ஞானத்தையும் உபதேசம் பண்ணுகிறவர்கள் சந்தான குரவர்கள் சந்தானம்னா அது தனி மைகண்ட சிவாச்சாரியார் உமாபதி சிவாச்சாரியார் மறைஞானிகள் இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க இது சைவ சமயத்தில் தமிழ்நாடு பாப்புலராக இருக்கிறதுனா சொன்னேன் இப்போ மோக்ஷ இச்சா சாஸ்திர இச்சா சாஸ்திரத்தை நாமளாக படித்தா போகிற அது இன்னொன்று இருக்குது இந்த இன்னும் விசாரசாகரத்தில் இந்த எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்கு இந்த கடல் தண்ணியை நாமளாக நான் எடுத்து குடித்தோமுன்னா எப்படி இருக்கும் உப்பு கறிக்கும் அந்த இது முதல்ல தாமரை உதாரணம் சொல்லிட்டேன் தாமரை சூரியன் வேதாந்த சாஸ்திரம் தாமரை மலர் போன்றது குரு என்பவர் சூரியன் போன்றவர் சூரியனுடைய சந்நிதியில் தாமரை நன்கு மலர்வதைப் போல சம்பிரதாயம் குருவினுடைய சந்நிதியில் வேதாந்த சாஸ்திரம் தாமரை மலர் போன்று மலர்ந்து நமக்கு மகிழ்ச்சியை ஆஹ்லாதகரத்தை கொடுக்கிறது ஆஹ்லாதத்தை கொடுக்கிறது அதே மாதிரி உப்பு கறிக்கிறது தண்ணி ஆனால் அதே உப்பு தண்ணியே சூரியனுடைய ரஷ்மி சூரியனுடைய கிரணங்கள் எடுத்து மேகமாக்கி மழையா பொழிஞ்சா அந்த தண்ணி எப்படி இருக்குது உப்பு கரிக்கிறதா மழை தண்ணி உப்பு கறிச்சி எங்கேயா பார்த்துருக்கீங்களே கிடையாது அது மாதிரி இப்போ புரிஞ்சு போயிடும் உப்பு உப்பு தண்ணி இசை கொல்ட்டு வேதாந்தம் நாமளாக படித்தா ஆனால் இந்த குருங்கிற சூரியனுடைய ஒளியானது அதை கிரகிச்சு மேகமாக வச்சுண்டு பொழியிறது அப்போ எப்படி இருக்குன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஒரு மந்திரத்தையே மணிக்கணக்காக சொன்னால் ரொம்ப பெருசாக நினைக்கிறாங்க எல்லாரும் அது காரணம் என்னன்னா அது சம்பிரதாயத்தோடய மகிமை சங்கீதமே எடுத்துங்களேன் நாமளாக பாடுறதுக்கும் ஒரு ஆசிரியர்கிட்ட முறையாக படிச்சு பாடுறதுக்கும் வித்தியாசம் உண்டா இல்லையா ஒருவேளை மியூசிக் ப்ராடிஜியாக இருந்தான்னு வச்சு அது எக்ஸப்ஷன் கேஸ் எக்ஸப்ஷன் கேஸ் அவனுக்கும் கொஞ்சம் ட்ரைனிங்லாம் கொடுக்கணும்பா அப்படி இருக்கும்போது எல்லா ஃபீல்டுலேயும் சம்பிரதாயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால குரு கிட்ட போன இத்தனையும் சொல்லிட்டு வந்துட்டார் யம தர்மராஜா மோக்ஷ இச்சா ஞான இச்சா சாஸ்திர இச்சா குரு பிராப்தி இச்சா சத்குரு பிராப்தி இச்சா அது வேணும் அதுக்கப்புறம் டீச்சிங் நடக்கணும் அதை அடையணும் இச்சை இருந்தால் போருமா குரு கிடைக்கணும் அவர்கிட்ட நாம பொறுமையாக படிக்கணும் நம்ம டயத்தை அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த ஜென்மா இதுக்கு தவிர வேற எதுக்கு இருக்கு அப்படி நமக்கு தோணணும் எப்படி இருந்தாலும் இந்த உடலை விட்டு உயிர் போக போகிறதுங்கிறது மறக்கவே கூடாது என்றும் அழியும் இக்காயம் இத்த ஏதுக்கு மெய்யன்று இருந்தீர் உலகீர் ஒன்றும் அறியா எல்லாரும் சொல்லலாம் சுவாமிஜி சொல்லுவார் என்ன வண்டு வயிற்று பழப்பு நடத்தணும் வேணாம் வயத்து பழப்பு நடத்துறதுங்கிறது பெரிய விஷயமே இல்லை ஜென்மாவை உபயோகப்படுத்துறது பெரிய விஷயமா வயத்து பழப்பு நடத்துறது விஷயமா பிறவியை பயன்படுத்துவது முக்கியமா இந்த பிறவியை பிறவியை பயன்படுத்துவது முக்கியமா பிறவியில வந்து வயத்து பழப்பை பார்க்கறது முக்கியமா வயத்து பழப்புனா என்ன அர்த்தம் வயத்து பழப்புக்கு என்ன மீனிங் சரி அப்படிதான் பழைச்சி என்ன அப்புறம் பழைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வேண்டாமா நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் எதுக்காக எதுக்காக வாழணும்னு ஆசைப்படுறேன் அதுதான் நிறைய பேருக்கு புரியல இந்த கேள்வியை கேட்டவுடனே குழப்பம் இருக்கும் நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நான் சாக வேண்டும் என்று ஆசைப்படவில்லை நீ ஆசைப்படட்டாலும் செத்து தான் போகணும் நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் எதற்காக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் இல்லை நான் ஒரு பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கிறதுக்காக ஆசைப்படுறேன் சரி நீ காமிச்சு எத்தனை வருஷம் அப்படி காமிச்சிக்க முடியும் பெரிய ஆளுன்னு உன்னை இப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்டு என்னை கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லைப்பா உனக்கு நீ கேட்டுக்கணும் இந்த கேள்வியை நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்கிறாய் எதற்காக நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் நீ பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படவில்லை ஆனால் பிறந்து விட்டாய் சாக வேண்டும் என்று நீ ஆசைப்படவில்லை ஆனால் கண்டிப்பாக சாகப்போகிறாய் இடையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இந்த வாழ்க்கை உன் கையில் இருக்கிறதா உன்னை பழைத்த தத்துவத்தின் கையில் இருக்கிறதா என்ன எதுக்காக வாழ்கிறேன் இந்த கேள்வி நியாயமா அந்நியாயமா சுவாமிஜி அந்நியாயமாக கேள்வி கேட்குறார் அப்படின்னு சொல்ல முடியுமா நான் உங்களுக்கு கேட்டுக்கலை எனக்கு கேட்டுக்கிறேன் வச்சுங்கனை ஓ அவருக்கு கேட்டுக்கிறார் நமக்கு இல்லை அவர் தனக்குத்தானே கேட்டுக்கிறார் நம்ம அதை கேட்டுருக்கோம் நான் உங்க ஒரு ஒருத்தரா நான் நினைச்சுட்டு கேட்டுக்கிறேன் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கும் வேறு எதுக்காகவும் இல்லை இந்த சாப்பிடறதும் இந்த அங்க இங்கேயும் சுத்துறதும் அனுபவிக்கிறதும் எத்தனை நாளைக்கு நடக்க போறது முடியவே முடியாது மறந்துடுறோம் என்றும் அழியும் இக்காயம் இத்த ஏதுக்கு மெய்யென்று இருந்தீர் உலகீர் இதை போய் மெய் மெய்ன்னு சொல்றியே மெய்ப்பொருளை சொன்னா, சொன்னால் இந்த மெய்ன்னு சொல்றதுக்கு அர்த்தமே இல்லை அந்த மனித உடம்புக்கு மாத்திரம்தான் மெய்னு பேரா ஏன்னா மெய்ப்பொருளை அறிவதற்கான கருவியும் அது அதனால இதுக்கு உபச்சாரமாக மெய்னு பேர் கைவிளக்கின் பின்னே போய் காண்பார் போல் மெய் விளக்கின் பின்னே போய் நான் மெய் காண்பது என்னாலோ தாய்மானவர் சொன்னார் பொய்யெல்லாம் ஒன்றாக பொருத்தி வைத்த பொய்யுடலை மெய்யென்றால் மெய்யாய் விடுமோ பராபரமே பொய்யெல்லாம் ஒன்றாக பொருத்தி வைத்த பொய்யுடல் எல்லா பொய்யும் சேர்ந்திருக்கா இதுல எத்தனை பொய் பொய்யெல்லாம் ஒன்றாகப் பொருத்தி வைத்த பொய்யுடலை மெய் என்றால் மெய்யாகி விடுமோ பராபரமே ஆக மெய்ப்பொருள் அறியறதுக்கு இறைவனை அறியறதுக்காகத்தான் இந்த மனுஷ சரீரம் ஆகையினால இது சாஸ்திர இச்சை வந்து அப்புறம் சாஸ்திர இச்சை குரு பிராப்தி இச்சையாக மாறணும் குரு பிராப்தி இச்சை என்னன்னா தொடர்ந்து படிக்கிற இச்சையாக இருக்கணும் எல்லாம் ஒரே நாளில் ஒரே டோஸ் உடனே க்ளோஸ்லாம் கிடையாது எல்லாம் வந்து அநேக ஜென்ம சம்பிராப்த கர்மபந்தாக பல ஜென்மாவில் என்னெல்லாமோ சம்பாதிச்சு வச்சதெல்லாம் ஒரேடியாக எப்படி போயிடும் ஆனால் அது புரிஞ்சுக்கிற சக்தி வேணும் பொறுமையாக படிக்கணும் வேறு என்ன வேலை இருக்குதுன்னு நாங்கள் கேட்குறோம் உலகத்தில் வேறு என்னப்பா வேலை இது போகும்னு சொல்கிறோம் நிறைய பேர் வேறு எதில் பிஸியாக இருக்கோங்கிறாங்க இந்த பாருப்பா கொஞ்சம் கேம்ப்புக்கு வாங்கினா நோ டைம் இங்கிலீஷில் சொல்லணும் நோ டைம் அந்த நோ டைம்னு ஏன் சொல்கிறேங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கூப்பிடுறார் வரையாண்ணா நோடைம் நேரமே இல்லைன்னு நீ சொல்லே இருக்க இல்லையா நேரம் இல்லைன்னு சொல்றது ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த கேம்பேன் வரியாண்ணா இந்த நீ குழப்புற அங்கே போனால் இன்னும் குழப்பு ஆகையினால வேண்டாம் யோசிக்கிறதுக்கு மறுக்கிறான் சிந்திப்பதற்கு மறுக்கிறார்கள் சிந்திக்கிறதுக்கு திங்க் பண்ணுறதுக்கு மறுக்கிறான் இந்த பிரமாத்தியந்தம்னு படித்தோம் பாருங்க அதுக்கு பேர் நெக்லிஜென்ஸ் படித்தோம் இதுக்கு முன்னாள் மந்திரத்தில் அதாவது ஆறாவது மந்திரத்தில் பிரமாத்தியந்தம் வித்த மோகேன மூடம் அதனால என்னென்னா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே அதை நெக்லக்ட் பண்ணுறது எல்லாம் வேண்டாம் தேவையில்லை நீ வேணா படி நான் உன்ன கெடு த நம்ம யாரையும் போய் இது பண்ண போகிறதில்லை ப்ரெஷரைஸ் பண்ண போகிறதில்லை அதே சமயம் கேட்போம் இது பார்ப்பா வாழ்க்கையில் எதுன்னு தெரிஞ்சு வாழ்ப்பா அப்படின்னு கேட்போம் அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்ல போகிறேன் இப்படியே டைம் போயிடுது ஆக மோக்ஷா ஞான ஏச்சா அப்புறம் சாஸ்திரேச்சா குரு பிராப்தி இச்சா அப்புறம் உபதேச தொடர்ந்து கிளாஸ் இச்சா அதுக்கப்புறம் என்னென்னா ஞானம் வந்துட போகிறது தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேஷந்தி தே ஞானம் ஞானின்தத்வதரிசினா ஆகையினால குருக்கிட்ட போ நமஸ்காரம் பண்ணு அவருக்கு சர்வீஸ் பண்ணு அவர் மூடு நல்லா இருக்கிற சமயமாக பார்த்து எப்போவும் இருக்கும் அவர் வந்து மூடு ச மூடுன்னா என்ன உட்காந்துருக்கிற போது ஃப்ரீயாக இருக்காரான்னு தெரிஞ்சுட்டு அவர் ஏதாவது பிஸி இருக்க பிஸியாக இருக்கிற போது இந்த இந்த ஆத்மாவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்லாம் கேட்கக்கூடாது அந்த மாதிரி நேரத்தில் நான் கிளாஸ் முடிச்சு இப்படி போகிறேன்னு வச்சுங்களேன் அங்கே நடக்கிற போது சுவாமிஜி ஒரு டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்டலன்னு வச்சுங்களேன் அப்போ தான் எனக்கு அடுத்த வேலையை பற்றி நான் யோசிச்சுன்னு இருப்பேன் கேளுங்க பரவாயில்லை சாயங்காலம் அதுக்கு தான் ஒரு செஷன் வச்சிருக்கேன் கொஸ்டின் ஆன்சர் செஷன் அதில் கேளுங்க என்ன இருந்தாலும் டவுட் இருந்தால் இல்லை அப்போவே கேட்கலைன்னா எனக்கு மண்டை வெடித்து போயிடும் நீங்கள் இப்போ கேட்டலன்னா ஏன் மண்டை வெடிக்கும் யார் மண்டை வெடிக்கிறது இப்போ முக்கியம் குரு பிரசன்னமாக இருக்கிற போது கேள்வி கேட்கலாமான்னு கேட்டுட்டு சரிப்பா கேட்கலாம் நான் ரெடி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கேள்வி கேட்கணு அப்படிலாம் கேட்டு படித்து படிச்சு கற்று ண்டு மெய்பொருள் கண்டார் வள்ளுவர் சொன்னார் எட்டாவது மந்திரத்துக்கு என்ன சொல்றார் ஆத்மா இந்த ஆத்மா ஒரு ஒருத்தனும் ஓரொரு விதமாக அர்த்தம் பண்ணிட்டு இருக்காம்பா கற்பனையில் ஊர்றோம் நிறைய பேர் ஆளாளு எல்லாரும் ஆப்ஜெக்டிஃபை பண்ணிகிட்டே இருக்காங்க சொன்னேன் இல்லையா இந்த டீச்சிங் என்னென்னா நமக்கு நம்ம ஓரியன்டேஷன் நமக்கு ஹேபிட் என்னன்னு கேட்டால் எதையுமே ஆப்ஜெக்டாக பார்த்தே பழக்கம் ஒன்று வெளியில இல்லாட்டி உள்ளுக்குள்ள நம்ம ஓரியன்டேஷன் அண்டு ஹேபிட் என்னன்னு கேட்டால் ஒன்று கண்ண மூடி உள்ள தேடுவோம் இல்லாட்டி கண்ணத்திலிருந்துன்னு வெளியில் தேடுவோம் ஆனா சாஸ்திரம் டீச் பண்றது என்ன என்ன சொல்றது அது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அப்படி சொல்லலான்னு நினைக்கிறேன் ரொம்ப விசேஷமானது எதுனா நிர்விசேஷ சைத்தன்யம் ஆட்ரிபியூட்ளஸ் கான்சியஸ்னஸ் ஆட்ரிபியூட்ளஸ் கான்சியஸ்னஸ் குணமற்ற உணர்வு பண்புகளற்ற உணர்வு பண்புகளற்ற உணர்வுனா ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும் அதுக்கு சொல்றது ஒன்றும் கிடையாது நெர்விசேஷ நிர்குண சைதன்யம் தமிழில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது உணர்வு பண்புகளற்ற உணர்வுனா ஜாகிரதையா புரியும் ரெண்டு இருக்கு நற்பண்பு தீய பண்பு பண்புனா குணம் அர்த்தம் அவர் வந்து தொல்காப்பியர் சொல்றார் பண்பு என்பது பாடறிந்து ஒழுகல் அப்படிம்பர் அது வேற அர்த்தம் பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகல் பண்படி பாடறிந்து ஒழுகிறது வந்து என்ன சிஷ்டாச்சாரம் சதாச்சாரம் பெரியவங்க எவ்வளவு ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சாங்களோ அந்த ஒழுக்கத்தை நாமளும் கடைப்பிடிச்சா அதுக்கு பேரு பண்புன்னு பேரு பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகல் இது தகவல் நம்ம டாபிக் என்னது நெர்விசேஷ சைத்தன்யத்தை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது பிகாஸ் அது சப்ஜெக்டாக இருக்கு அதனால் சப்ஜெக்ட் நெவர் பிகம்ஸ் ஆப்ஜெக்ட் அதுதான் புரிஞ்சுக்கணும் நான் அதை நிறைய சொல்லிட்டேன் கண்ணாலேயே கண்ணை பார்க்க முடியாதுலாம் சொல்லிட்டேன் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு கேட்கக்கூடாது நீ பா அது நான் நான் தான் எப்படி இருப்பேன் நான் தான் எப்படி இருப்பேன்னு சொன்னால் நீ திரும்பவும் உன்னை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறேன் அப்ப என்ன அதுனா கம்யூனிகேஷன் நடக்க மாட்டேங்குது சொல்லித்தர்றது ரொம்ப கஷ்டமாயிடு அதத்தான் இவர் வந்து இப்ப பாருங்க இந்த மந்திரத்தில் சொல்கிறார் பகுதா சிந்தியமானஹா ஏஷஹா ஆத்மா எந்த ஒரு ஆத்ம வித்தியை கேட்டையோ எப்படி வராது பாருங்க டாபிக் ஏஎம் பிரேத்தே விசிகித்ஸா மந்திரத்தை மறக்கப்படாது நச்சிகேஷோட மூணாவது வர கேள்வி ஏஎம் பிரேத்தே விசிகித்ஸா மனுஷே அஸ்தீத்தியே கே நியாயம் அஸ்தீ தி ஏதத் வித்யாமனுசிஷ்டஸ்வையஹம் வராணம் ஏஷ வரஸ்திருத்தீய ஆத்மா அதிவா நிதிச்சேத் தய ஸ்வரூபம் கிம் அந்த கேள்வி இருக்கு ஏஷஹா ஆத்மா இப்போதான் டாப்பிக்கை லைட்டாக ஆரம்புகிறார் பகுதா சிந்தியமான அவனே இது விசிகித்ஸா இருக்கு டவுட்டாக இருக்குது ஏன்னா ஒருத்தர் இருக்குங்கிறான் இன்னொருத்தர் இல்லைங்கிறான் ஒரு சிலர் இருக்கு ஒரு சிலர் அங்கே ஒரு சிலர் இருக்கிறது என்கிறார்கள் ஒரு சிலர் இல்லை என்கிறார்கள் நீங்கள் தான் அதை எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இப்ப சொல்ற பகுதா சிந்தியமான இதை பத்தி ஒரு ஒருத்தனும் ஒரு ஒரு விதமா சிந்திக்கிறான் ஒருத்தன் அணு பரிமாணம்ங்கிறான் ஒருத்தன் வந்து விபு பரிமாணம் ஒருத்தன் மத்தியம பரிமாணம்ங்கிறான் உயிர்ங்கிறது ரொம்ப சின்ன அணு போன்றதுங்கிறான் இன்னொருத்தஞ்சா உயிருங்கிறது வியாபிச்சிருக்கு உடம்பு முழுக்க வியாபிச்சிருக்குங்கிறான் அந்தந்த உடம்புக்கு தகுந்த மாதிரி எலாஸ்டிக் மாதிரி மாறுங்கிறான் இன்னொருத்தன் ஜெயின மதம் அப்படிதான் சொல்கிறது அதுக்கு பேர் மத்தியம பரிமாணம்னு பேர் விபு பரிமாணம் அணு பரிமாணம் இப்படி ஆத்மாவை பற்றி சைத்தன்யத்தை பற்றி சைத்தன்யம் ஆத்மாவை கேள்வி இருக்கு பகுதா சிந்தியமானஹா ரொம்ப முக்கியம் சங்கராச்சார எழுதுற பகுதா சிந்தியமானஹா அஸ்தி நாஸ்தி கர்த்தா சுத்தா அசுத்தா இத்தியாத் அநேகதா சிந்தியமான வாதிபி இதை வந்து ஃபுட் நோட்டு ஐத்தரேய உபனிஷத்தினுடைய ஃபஸ்ட் அத்தியாயத்தில் ஃபஸ்ட்டு சாப்டரில் சங்கராச்சாரியார் இதை பற்றி எலாபரேட்டாக சிந்தனை பண்ணியிருக்கார் ரொம்ப விஸ்தாரமாக இதை பற்றி பேசியிருக்கார் ஐத்தரேயம் ஐத்தரேய உபனிஷத் ஃபஸ்ட்டு சாப்டர் அதில் ஆதிசங்கரர் ஆத்மாவை பற்றி எப்படியெல்லாம் ஒரு ஒருத்தரும் நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி விஸ்தாரமாக எழுதியிருக்கிறதாக சச்சிதானந்தேந்திர சரஸ்வதி சுவாமிகள் குறிப்பிடுகிறார் ஐத்தரேய பிரதமாத்தியாய அந்த பிரதமாத்தியாய அந்தே முதல் அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதியில் அந்த பாஷ்ய சிந்தாயாம் ஏவம் விதா பகவா விகல்பா ஆத்மனி தரிசித்த தேக ஆத்மவாதம் இந்திய ஆத்மவாதம் அு ஆத்மவாதம் மத்தியம பரிமாணவாதம் நிறைய இருக்குது பிரம்மசூத்திரத்திலே இருக்கு நிறைய அதெல்லாம் நம்ம இப்போ டாபிக் வரல இதெல்லாம் பஞ்சதசி போன்ற கிரந்தங்கள் எல்லாம் விரிவாக விஸ்தாரமாக பேசியிருக்கு நான் யார் நம்ம சுலபமாக சொல்லிடுறோம் நான் யாருங்கிறது நான் யாருங்கிறது நான் தான் கண்ணம் நான் யார்னு யார்கிட்ட நான் கேள்வி கேட்குறேன் சில வாதம் இது சாஸ்திரம் படிக்க வேண்டியதில்லை இதெல்லாம் அனாவசியம் இப்போ பாஷியங்கள்லாம் படிச்சுட்டு தேவையில்லாது அதனால நீங்கள்லாம் என்ன பண்ணுங்க கண்ணை மூடினு உள்ளே தேடுங்கோ நான் யார் இந்த அகங்காரம் எங்கிருந்து வருது நான்கிறது எங்கிருந்து உற்பத்தி ஆறுது கேடுங்கோங்கிற நான்கிறது எங்கிருந்து உற்பத்தி ஆறுதுன்னா எங்கிருந்து உற்பத்தி ஆறுது எப்படி சொல்ல முடியும் சோர்ஸே சொல்லாம தேடு உள்ளே தேடு உனக்குள்ளே தேடி கண்டுபிடி அப்படி நான் பாவம் கண்ணை மூடின்னு உட்காந்துட்டே இருக்கான் தயானு சுவாமிஜி ரொம்ப அழகாக ஒன்று சொல்லுவார் நான் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அவர் சொல்கிறது நான் யாருங்கிற கேள்வி யார்கிட்ட கேட்குறேன் நான் குருக்கிட்ட கேட்கல எங்கிட்டையே கேட்குறேன் நீங்கள் கேட்டிருக்கீங்களா தெரியாது தயானு சுவாமிஜி அதை ரொம்ப அடிக்கடி சொல்லுவார் முந்தியெல்லாம் கேட்டிருக்கேன் நான் ஹூ அம்மைங்கிற கொஸ்டினை நான் யார்கிட்ட கேட்குறேன் எங்கிட்டயே கேட்குறேன் என்கிட்ட கேட்குற போது எனக்கு என்ன பற்றி தெரிஞ்சுன்னு கேட்குறேனா என்ன பற்றி தெரியாமல் என்கிட்ட கேட்குறேனா புரியுறதா நான் யாருங்கிற கேள்வியை யாருக்கிட்ட கேட்குறேனான்னு என்கிட்ட கேட்குறேன் நான் யாருங்கிற கேள்வி என்கிட்ட கேட்கும்போது என்னை பற்றி தெரிஞ்சுன்னு நான் கேட்குறேனா என்னை பற்றி தெரியாமல் கேட்குறேனா தெரியாமல் தான் கேட்குறேன் என்னை பற்றி எனக்கே தெரியாமல் எனக்குள்ளே நான் யாருன்னு கேட்டால் எனக்கு விட கிடைக்குமா கிடைக்குமா நீ தனியா ஒரு நாளும் என்கொயரி பண்ணப்படாங்கிற ஆதிசங்கர் நெவர் டூ இட் நெவர் தனியா பண்ணினேன் மகா சம்சாரி ஆயிடுவேன் சுவாமிஜி இது நல்லது தானே தப்பான வழியில தேடப்படாது சரியான வழியில தேட இதே எப்படி இருக்குண்ணா கும்பகோணம் பிராமண கதை தான் மாமாங்கத்தில் குளிக்கிற போது மோதிரத்தை தொலைச்சுவிட்டான் தொலைச்ச உடனே என்ன பண்ணான்னா பக்கத்தில் இன்னொரு குளம் இருந்து அதில் போய் தேட ஆரம்பித்தான் அங்கே போய் தேடணும் இவன் தேடுறதை பார்த்து இன்னொருத்தன் வந்தான் அவனும் தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தான் கொஞ்ச நேரம் கழித்து கேட்டான் என்ன தேட வேடனான் எப்படி ஆள் பாருங்க என்ன தேடுறோன்னு தெரியாமல் அவன் தேடின்ட்டு இருக்கான் இவனாவது கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டான் என்ன தேடுறத்தை கூட்டம் இல்லை அது மாதிரி நான் தேடுறேன் வாஸ்தவம் தான் குரு கிட்ட போனா சுலபமா சொல்லி கொடுத்துருவாரேன்னு எந்த குருவையும் நம்பிடாத காலை வாரிடுவான் அதனால வந்து அந்த செத்து போன குருவை தான் கூட்டின்னு வரணும் அப்படிலாம் என்னெல்லாமோ கற்பனைகள்லாம் பண்ணிக்கிறாங்க எதுக்கு சொல்ற பாருங்க பகுதா சிந்தியமானஹா இதெல்லாம் இன்னைக்கு நேத்துக்கு இல்லை யம தர்மராஜாவே சொல்லிட்டார் பகுதா இதுக்குதான் இவ்வளவு விளக்கம் சொல்றேன் பகுதா சிந்தியமானஹா நீ கேட்ட சப்ஜெக்டு ரொம்ப என்ன சொல்கிறது கன்ஃபியூஸ்டு மேட்டர் எல்லாரும் குழம்பின்னு இருக்கான் இந்த விஷயத்தை பகுதா சிந்தியமானஹா ஆனால் ஏற்கனவே இதாக இருக்குது ஆனால் நீ வந்து யார்கிட்டையா போகிறேன் ஒருத்தர் போய் படிக்கணும்னு நினச்சி போனேன்னா இந்த டீச்சரையும் நீ தெரிஞ்சுண்டு போகணும் அந்த டீச்சர் சரியான சம்பிரதாயம் தெரிஞ்ச குருவாக இல்லையா அப்படின்னு பார்த்துண்டு தான் நீ போகணும் இந்த டாக்டரை பார்க்க போகிறது உண்மையிலே இவர் டாக்டர் தானா இல்லை போலி டாக்டரா பார்த்துட்டு தான் போகணும் அது மாதிரி நீ ஒரு குருக்கிட்ட போகிறானா அந்த குரு யாருங்கிறத தெரிஞ்சுட்டு போகணும் அவரை செல்ஃபாக படிச்சிருக்கேன்னு சொன்னால் நமஸ்காரத்தை பண்ணிட்டு வந்துடும் அவருக்கு குரு இருக்கணும் அவருக்கு குரு இருக்கணும் குரு குரு குரு குரு குரு குரு குரு எங்கேயாவது நடுவில் நான் தான் இதை புதுசாக ஸ்தாபனம் பண்ணுறேன் அப்படின்னு வந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதிசங்கருக்கு குரு இருக்கார் ராமானுஜாச்சாரியருக்கு குரு உண்டு அப்புறம் வந்து இவருக்கு மத்வாச்சாரியர் குரு உண்டா இல்லையா எல்லா ஆச்சாரியருக்கும் குரு இருக்குது குரு இல்லாத ஒரு ஆச்சாரியரும் கிடையாது ராமகிருஷ்ணபுரவம்ஸ் இருக்கு தோதாபுரி குரு விவேகானந்திருக்கு ராமகிருஷ்ணர் குரு வச்சுக்கோங்க யாருக்கெல்லாம் குரு இல்லையோ அவங்கள பற்றி நான் சொல்லலை நமக்கு தெரிஞ்சு கிருஷ்ணருக்கு யார் குரு தெரியுமோ சந்தீபனி ஆ ராமருக்கு குரு யார் தெரியுமோ வசிஷ்டர் விஸ்வாமித்திர நடுவில் நடுவில் பாடம்லாம் நடத்தியிருக்கார் வசிஷ்டர் குரு எல்லாருக்கும் குரு உண்டு பகவானே அவதாரம் எடுத்தாலும் அவருக்கும் குரு உண்டு நான் அவதார மூர்த்தி எனக்கு குரு தேவையில்லைன்னு அவர் சொல்லலையே போய் படிக்கிறாரே அதனால யமதர்மராஜா என்ன சொல்கிறார் ஏஷகா பகுதா சிந்தியமான பகுத குரு இருந்தால் என்ன தப்பு குருவை ஒருத்தர் ஒத்துக்கும் நிறைய பேருக்கு மானச குருன்னு வேறு ஒன்று அது அது என்ன குருவோ தெரியல மானச டாக்டர்னு யாராவது உண்டா இது எந்த புத்தகத்தில் இருக்குன்னு தெரியல இந்த மானச குருங்கிறது ஏக்கலைவன வேணால் சொல்லலாம் ஏக்கலவ்யனை சொல்லலாம் ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் அவன் ஏக்கலவ்யனுக்கு வந்து இந்த குரு பக்தி இருந்தது அவர்கிட்ட போனான் போகாமேயா இருந்தாவன் அவர் சொன்னார் உனக்கெல்லாம் நான் சொல்லித்தரமாட்டேன் நீ வேட ஜாதி நீ வியாத ஜாதி உனக்கு நாங்கள் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது நான் க்ஷத்ரியனுக்கு தான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார் அவன் என்ன பண்ணான் அவர்கிட்ட இருந்த ஸ்ரோத்தா பக்தி இவனுக்கு ரொம்ப ஆசை அவர் மாதிரி ரூபத்தை பண்ணி வச்சுட்டு அவரை அதில் நமஸ்காரம் பண்ணி அது ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் அப்பவும் உயிரோடு இருக்கிற குருவுக்கு தான் செலவச்சான் அவரே வந்து பார்த்தார் இவனுடைய வித்தியனுடைய பெருமையை தெரிஞ்சுட்டார் அப்புறம் இவன் இவன் இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தான்னா ஆபத்து நினைச்சாரோ இல்லை இவனுடைய குரு பக்தியை எல்லாேருக்கும் காமிக்கணும்னு ரெண்டு விதமாக இன்டர்பிரட் பண்ணுவாங்க அதையும் ஆ எனக்கு இந்த மாதிரி ஆள் இருந்தான்னா இவன் யுத்தத்தில் இவன் வந்து துரியோதன பக்கம் போயிட்டான்னா நமக்கு கெடுதல் வந்துடும் ஆகையினால் இப்போவே இவனை ஒரு வழி பண்ணி வச்சுக்கணும் துரியோதனை ஏன்னா இவங்க ஆளெல்லாம் அவன் கேன்வாஸ் பண்ணுறான் யார் ஸ்ரீ ஸ்ரீ துரியோதன மகாராஜா ஆகையினால சல்லியனை பிடிக்கலையா என்ன வழியில் எல்லாம் வழியிலெல்லாம் இதெல்லாம் பண்ணி அவரை உபச்சாரம் பண்ணி நீ என் கட்சியில் சேர்ந்துருண்டா எனக்காக கேன்வாஸ் பண்ணு ஏக்கலவ்யன் வந்து அவருக்கு பூஜை எல்லாம் பண்ணி பண்ண உடனே அவர் என்ன பண்ணார் கட்டவர தட்சிணையா கொடு கேட்டார் லவ்யம்னா கட்டவரல் கட்டவரல் ஒன்றை கொடுத்தவன் அவனுக்கு வேற என்ன பேரும் தெரியல கட்டவரல் ஏக்கம்னா ஒரு கட்டவரில் குருவுக்கு உடனே வெட்டி உடனே அதில் நான் நாளை நறுக்கி அப்படியே ஒரு தட்டில் வச்சு கொடுத்துட்டான் எதுக்கு இதை சொன்னோம்னா வேடனுக்கு எல்லாத்துக்கும் குரு தேவைப்படுறது குரு இல்லாமல் ஒன்றும் கிடையாது யமதர்மராஜா சொல்கிறது தான் அதாவது என்ன சொல்லிக்கிறார் அவன் என்ன சொன்னால் வேற ஆர்ட்டையும் நான் போய் படிக்க மாட்டேன்னா ஞான் வச்சுங்க அது ரொம்ப முக்கியம் வேறு யார்கிட்டையும் போய் நான் இதை கேட்க விரும்பலை உன்னை விட்டால் எனக்கு இந்த மாதிரி டீச்சர் யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு சொன்னான் அதெல்லாம் மனசில் வச்சுன்னு சொல்கிறார் நீ ரொம்ப சரி ரொம்ப தெளிவான ஆளுப்பா நீ அப்படின்னு சொல்லி அவனை புகழ்கிறார் அவரேன நரேண புரோக்தா ந சுவிஜ்னேயா தெரியாத ஒருத்தனால் உபதேசிக்கப்பட்டா இது புரியாது அப்படி சொல்கிற இந்த வார்த்தை அவரேன நரேன அவரேன நரேன சங்கராச்சரர் அவரேன ஹீனேன பிராகிருத்த புத்தினா பிராகிருத்த புத்தினா ப்ராத புத்தினா என்ன அர்த்தம்னா சம்ஸ்காரம் நீ பாடம் கேட்டையானா அப்படின்னு அர்த்தம் சங்கராச்சாரசுரர் பக்குவப்படாத ஆச்சாரியனிடம் அப்போனா இந்த யமதர்ம ராஜா காலத்தில் இதெல்லாம் இருந்திருக்குன்னு தான் தெரிகிறது இந்த படைப்பில் என்றைக்குமே அசலும் போலியும் இருந்துன்னு தான் இருக்குது என்ன சொல்கிறார் அவரேனங்கிற வார்த்தைக்கு ஆதிசங்கரர் ப்ராக்கிருத புத்தினா இந்த புத்தினாங்கிறதே ஒரு விசேஷந்தான் ப்ராக்கிருத்தேன்னு பிராகிருத்த புத்தினா ப்ராகிருத்த புத்திமதா அப்படின்னு அர்த்தம் பிராகிருத்த புத்தியை உடையவனால் சொல்லி கொடுக்கப்பட்டா அதாவது எக்ஸ்ட்ரோவர்டடா இருக்கிற டீச்சரால் சொல்லிக் கொடுக்கப்பட்டால் அப்படின்னு அர்த்தம் உலக விஷயங்கள்ல உழல்ற குருவால சொல்லி கொடுக்கப்பட்டால் அப்படின்னா அர்த்தம் இருக்கு அர்த்த பொண்ணிலும் பெண்ணிலும் பொளிலும் உழலுகின்ற மனிதனால் இது சொல்லிக் கொடுக்கப்பட்டால் ந சுவிஜ்னேயா ந க்ளேயா கொஞ்சம் கூட இது புரியவே புரியாது ப்ராப்பர் டீச்சர்கிட்ட போகலேன்னா ஆத்ம வித்யை சம்பாதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ற ஏன்னா ஏற்கனவே இது வந்து ஏன்னா இது வந்து ஸோ சட்டில் சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப நான் யாருன்னா நான் பார்த்தா கண்ணாடி என் உடம்பு தான் தெரிகிறது ஏன் மனசே எனக்கு தெரிய மாட்டேங்கிறது உடம்பாவது சரி தேய்ச்சி கீய்ச்சி குளித்து ஏதாவது பவுடரு போட்டு டையக்கிய பூசி எந்தையாக பண்ணிவிடலாம் இது என்ன பண்ணுறது என்ன செய்கிறது மனசை இது வந்து சரியில்லைன்னா வைத்தியம் பண்ண முடியும் மனசு சரியில்லைன்னா அந்த வைத்தியத்துக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறது உடம்பு வைத்தியத்துக்கே நிறைய நேரம் எடுக்கிறது அப்போ மனசுக்கு ப்ராப்ளம்னா சைக்காலஜிஸ்டுக்கிட்ட சைக்கியாட்ரிஸ்டுக்கிட்ட எத்தனை சிட்டிங் உட்காரணும் அதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கான் வேதாந்தத்துக்கு உட்கார மாட்டேங்கிறான் அதுதான் அஹோ தௌர்பாகியம் அன்ஃபார்ச்சுனேட்டுன்னு சொல்கிறோமே அதுதான் ஆகையினால அவரேன நரேன புரோக்தா ஏஷஹா நகிசு விஜ்னேயா உலக விஷயங்களில் உழலும் மனதை உடைய ஆசிரியனால் இதை வந்து அக்காடமிக்காக வேணா கூட சொல்ல முடியும் ஆனால் இன்னொருத்தனை மாத்திரை மாதிரி சொல்லி கொடுக்கறது ரொம்ப கடினம்னு அர்த்தம் சம்ஸ்காரம் சொன்னா என்னாகும்னா அகாடமிக் இன்ஃபர்மேஷன் எங்கள் குருநாதன் சொல்லுவார் ஓன்லி இன்ஃபர்மேஷன் நோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஓன்லி இன்ஃபர்மேஷன் தான் நம்ம ஒன்றும் மாறி அமைய மாட்டோம் நீங்கள் சொல்லிட்டே சுவாமிஜி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சொல்லிகிட்டே இருக்கீங்க நான் உடம்பு இல்லை நான் வந்து சைத்தன்யம் சொல்றீங்க நான் அதை ஒத்துனுட்டேன் அப்படின்னு எனக்காக சொல்லப்படாது புரிஞ்சு ஒத்துக்கணும் சொல்லி கொடுக்குறதும் அப்படி புரியிற மாதிரி சொல்லணும் நிறைய பேருக்கு என்ன கவலைன்னா எப்ப இவர் மூணாவது வள்ளியை முடிப்பாரா மாட்டாரான் இப்படி ஜவ்வாழ் இருக்கிறாரே விஷயம் எதுவோ அதை நல்ல சொல்லணும் அதுக்கப்புறம் நீங்கள் இது சொல்லுங்க ஏன் வச்சுக்கோங்க இந்த கேம்ப்பு பப்ளிக்கில் எடுக்கிற க்ளாஸ் எல்லாம் பெரும்பாலும் இன்ஸ்பிரேஷன் தான் இன்ஸ்பயர் பண்ணுறது தான் அதுக்கப்புறம் சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும்னா நீங்கள் தினம் வருஷக்கணக்காக படிச்சு தான் இருக்கணும் இந்த மாதிரி கேம்பில் வந்தாலும் இல்லை ஞானம் எங்கே இங்கே வந்தால் அதில் ஒரு பெனிஃபிட் நான் உங்கள் ஊருக்கு வந்து பாடம் சொன்னால் அதில் ஒரு பிரயோஜனம் இங்கே வந்து ஒரு வாரம் இருந்து படித்தா அதுக்கு ஒரு பிரயோஜனம் இங்கேயே ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் கோர்ஸ் நடந்ததுன்னா அதோட பிரயோஜனம் இன்னும் கூடும் நாங்கள்லாம் இதுக்காக சாமியாராவே ஆயிட்டோம் அப்ப எங்களோட பிரயோஜனம் இன்னும் அதிகமா இருக்குமா இருக்காதா இருக்கணுமா வேண்டாமா இல்லாட்டி எங்க வாழ்க்கை வீணா போயிடும் எல்லாமே முக்கியம் எவ்வளவு டைம் கொடுக்கறோமோ அவ்வளவு தூரத்துக்கு வேற என்ன வேலை இந்த உலகத்து போற போது ஆஹா நல்லா படித்தோம்ப்பா பிரஸ்தானத்திலே பாஷ்யம் படித்தோம் இந்த ஜென்மாவில சந்துமே பகவத் மே ஜென்மனி ஜென்மணி குரு குரு பவத்துன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது ஆச்சாரியோமே சந்து ஜென்மனி ஜென்மனி சங்கராச்சாரியாருடையதே எனக்கு ஜென்ம ஜென்மத்துக்கு இருக்கட்டுன்னு ஒரு பிரார்த்தனையே இருக்கு அவரேண நரேன புரோக்தஹா ஏஷகா ந சுவிஜ்னேயா அடுத்த வரைக்கும் இப்போ இதனுடைய சாரம் என்ன இந்த ஆத்மாவை பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சிந்திக்கிறார்கள் ஆல் ஸ்காலர்ஸ் எல்லாம் ஒரு ஒருத்தரும் என்ன பண்றாங்க ஒரு ஒரு ஆங்கிளில் திங்க் பண்றாங்க ஆனால் அவங்களால அதை சொல்ல முடியறதில்லை அது மாத்திரம் இல்லை உலக விஷயத்தில் உழன்று கொண்டு இதை சொன்னான்னு சொன்னா அப்பவும் நம்ம மைண்டுக்கு அது ரீச் ஆகாது அப்போ யாருக்கு யார் சொல்லிக் கொடுத்தா மனசில் பதியும் அப்படின்னா அனநோக்தே அத்த அனநியப் புரோக்தே அகத்தி நாஸ்தி கத்திகின்னு இருக்கு புத்தகத்தில் இல்லையா சங்கராச்சாரிய இந்த இதுக்கு மீனிங் சொல்கிறார் அகத்தி கத்திஹி ரெண்டாக பிரிக்கிறார் நாலு மீனிங் கத்திஹி நாஸ்தி கத்திகி நாஸ்தி அகத்திஹி நாஸ்தி அப்படின்லாம் பிரிக்கிறார் நான் முதல்ல ஒரு அர்த்தம் சொல்கிறேன் அனநோக்தேனா என்ன அர்த்தம் உலக விஷயத்தில் ஒழலாம ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன்னு பேர் அனநோக்தே சதி ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன் நல்லா படிச்சிருக்கான் அதுலேயே அந்த வாழ்க்கையிலே இருக்கான் அதை நல்லா கம்யூனிகேட் பண்ற சக்தியும் இருக்கு பிரம்மவித்தமஹா ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டா ஸ்ரோத்ரியனு அர்த்தம் நல்லா குரு கிட்ட முறையா படிச்சிருக்கான்னு அர்த்தம் வாணினி சூத்திரம் ஸ்ரோத்ரிய சந்தோதீதே வேதாத்தியனம் பண்ணவனுக்கு ஸ்ரோத்ரியன் பேர் அதுக்கு வேற எங்கேயோ ஒரு மீனிங் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் ஸ்ருத்வா திராயத்தை வேதத்தை கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு தன்னை காப்பாத்தின்றவனா வேத மந்திரங்களையும் மந்திரார்த்தங்களையும் கேட்டு கேட்டு கேட்டு தன்னை புரொடெக்ட் பண்ணிண்டவனுக்கு பேர் ஸ்ரோத்ரியன் அப்படின்னு அர்த்தம் சொன்னாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி அது எந்த புஸ்தத்தில் இருக்குதுன்னு தெரியாது ஸ்ரோத்ரியஹா அப்புறம் அடுத்தது என்னதுன்னு பிரம்மனிஷ்டா ஒரு வேதாந்தமும் சொல்லுவார் கிரிக்கெட்டும் விளையாடுவார் வச்சு கூட எல்லாம் பரவாயில்ல எல்லாம் இருக்கும் கிரிக்கெட் விளையாடுறத பற்றி நான் தப்பாக சொல்லலை லௌக்கிக விஷயங்கள்லேயும் பாலிடிக்ஸில் இருப்பார் அதுலேயும் இருப்பார் இதுலேயும் இருப்பார் அப்படின்லாம் சொன்னால் அது கொஞ்சம் டீச்சிங்கு சரி அதுக்காக சொல்ல அனநியப்ரோக்தே நம்ம நேர பார்த்தோம் இல்லையா அதுக்கு மாறானது அனநியப் புரோக்தே அகத்தி அத்தனை நாஸ்தி சரியான டீச்சர் சொல்லி கொடுத்தா புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறார் ஆனால் ரெண்டு பேருக்கும் தகுதி சரியா இருந்ததுன்னா புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சொல்லின்னு அடுத்த வகுப்புல விரிவாக பார்ப்போம் ஓம் சஹனா பவது சகனவுன்து சீரியமை தேஜஸ்வினீத்தமஸ் மாவித் விஷாவகை ஓகா ஹரி ஓம் ஆதிகுநமீ